وما قدر الله حق قدره والارض جميعا قبلته يوم القيامه والسماوات مقويات بيمينه سبحانه وتعالى عما يشركون صدق الله العظيم وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم சங்கையான பெரியே சகோதரர்களே குளமாக்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலஹூனாக்கள் பாவங்கள் நிரஞ்ச காலத்தில் விண்ணுக்கு கீழாட அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு இடம் பள்ளி வாசல்கள் என்னுடையது வாணல் மசாஜிதல் இல்லை என்று சொல்லப்பட்ட அவனுடைய மாளிகையில் அழுத்துக்காக்கூடிய நீயத்தோடு அல்லாஹுக்காக வேண்டும் எந்த அமர்வு மூலமாக அல்லாஹுடைய முஹப்பத் கட்டாயமாகமோ அல்லாஹுடைய இரட்டம் அன்பு பாசம் கட்டாயமாகமோ அந்த அமர்வுல உட்காரக்கூடிய பாக்கியத்தல்லா நசீபாகி அல்லாவுக்காகவே நீ செலவழிக்கிறது அல்லாவுக்காக நீ நேசம் கொள்வது அல்லாவுக்காக வேண்டி உட்கார் அவனுடைய பள்ளிவாசல்கள் ஒரு பள்ளிவாசல் ஹதீஸ்வா சீன எந்த விஷயத்தை எனக்காக வேண்டி யார் உட்காருவாங்களோ அவங்களுக்கும் பஜபத் முஹபதி என்று ஹதீஸ் ஆரம்பிக்கப்படுது பஜபத் முஹப்பத்தி என்னுடைய அன்பு முஹப்பத் இறக்கம் கட்டாயம் வாஜிபாக அப்படியாப்பட்ட ஒரு மகிழ்ச்சியில் அல்லாஹு இல்ல ஜெல்ல அளவு உட்காரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குகிறான் என்னடா கெட்டித்தனம் இல்லை எங்களால் ஒன்றுமே நடக்குது இல்லை நினைக்கிறதொண்டும் நடந்து முடிகிறது வேறொண்டு அதனால் அப்படியான ஒரு மஜிலிசில் அமரக்கூடிய பாக்கியம் எல்லாவுக்கும் அதிகமாக நன்றி சொல்லோணும் மண்ணுக்கு மேலே வீடு பள்ளிவாசல் அல் மஸ்ஜிது பைத்து புள்ளி தப்பியின் முத்தக்கியங்களுடைய சொல்லப்பட்ட பள்ளிவாசல் ஓடான ஓடி மலாய்க்காமார்கள் எங்கட அமர்ந்திருக்கக்கூடிய அமர்வு ரக்மத்துடைய மலக்குமார்களுடைய ரக்கைக்கு கீழால் என்னோட தலைக்கு மேலே அவங்களோட ரெக்கைகள் விருட்சிகளுக்கு நிழல் கொடுக்குறாங்கள் உலகத்தில் எங்கேயுமே வாங்க இயலாத எங்கேயுமே காண இயலாத அமைதி இன்றைக்கு அதுதான் இல்லாத ஓடுறதும் தேடுறதும் அமைதியை தேடி ஒன்றுலேயும் இல்லை கொஞ்சம் பேர் பணத்தில் தட மாறாங்க பணத்துலேயும் இல்லை படிப்பில் தட மாதிரி அதுலேயுமில்லை பட்டம் பதவியில் தட மாதிரி அதுலேயுமில்லை மட மாளிகையில் தட மாதிரியும் இல்லை மனைவி மக்கள் ஒன்றுலுமே சக்கீனத்தில் இல்லாம சக்கீனான்ற ஒரு அமைதி ஒன்று இந்த மஜிலிஸ்டில தான் அது எங்கேயுமே காணேலா வாங்கலா தேடேலா இந்த மஜிலிஸில் தான அங்கேயான பெரியார்களே சகோதரர்களே இப்படியான கித்னாவுடைய ஜமான்ல அல்லா இப்படி ஒரு மஜிலிஸில் உட்காரக்கூடிய பாக்கியம் எல்லாவுக்கும் அதிகமாக நன்றி சொல்லணும் தீனுடைய மஜாலிசுகள் தீனுடைய சந்திப்புகள் தீனுக்காவின் ஒன்று சேர்ந்து பிரிகிற விஷயங்கள் அல்லாஹால சந்தோஷப்படக்கூடிய அமர்வுகள் செலவழிப்புகள் இந்த ஜமானில் ஒவ்வொருத்தரும் தேடி அலைய வேண்டிய மஜிலிஸ் கோடான கோடி மலாய்க்காமார்கள் ஹதீஷுடைய கருத்தில் உலகத்தில் தேடி அலைகிறாங்க இப்படியான மஜ்லிசர் கோடான கோடி மலாய்க்கமார்கள் கண்டுட்டாங்கன்றால் செய்வாங்க ஒரு சார் எந்த மஜிமாவை தேடி திரியோமோ அந்த மஜ்லிசீதோ இங்கே வாங்க கூப்பிடுவாங்க நாங்க மட்டுமா உட்கார்ந்து மறுக்க சொல்லுக்கு இத்தனை பேர் சொல்லிறீர்கள் மலாய்க்கமார்கள் இத்தனை லட்சம் கோடி சொல்லுமா பார்க்கலுமா பார்த்தீங்க மலாய்க்கமார்கள் மொத்தத்தில் சொல்ல போனா பெரியார்களே சகோதரர்களே ஏண்டையும் அவங்கடையும் மனித வாழ்க்கையோட பிரயாணம் ஆரம்பித்ததே மலக்குமார்களோடு அதனால தான் சில சில கிதாபுகளில் ஒரு தலை கொண்டு வருவாங்க மலக்குமார்களோட மனிதனுடைய பிரயாணம் ஆரம்பமானது அடிபுடி சண்ட சச்சரம் ரத்தம் கொலை கொல்ல நாங்க த்மீத் பண்ற தக்மீர் செய்கிற தஹ்மீத் தஸ்மீன் எல்லாம் உங்களை பார்க்க எனக்கு விளப்பம் படைச்சுட்டு உங்களே பார்க்க எங்களுக்கு விளப்பம் அப்படி என்று படத்தே அண்ணன் எங்களுக்கும் உங்களுக்கும் மலக்குமார்களுக்கும் இடையில தொடர்பு அங்கே ஸ்டார்ட் கடைசி மவுத்தாக்குறதும் எங்களையே எங்களோட தொடர்புள்ள ஒரு மலாக்கும் மலக்குள் மவுத்தி உக்கில நாளைக்கு கபருக்குள்ளையும் கபருல்லுக்கும் அலஹிம் அங்கேயும் மலாய்க்கமார்கள் தான் நரகத்தில் ஜபானியாக்கள் சொர்க்கத்தில் அலமதுல்ல ருத்வான் அலி இஸ்லாமோட தலைமை கீழ இரக்கமான மலாய்க்கு கடுகடுப்புள்ளவங்க இறக்கம்ன்றதே இல்லை சிறுப்புன்றதே இல்லை மாலிக் அலி இஸ்லாமா விஷயத்துல ஹசரத் ரசூல் சல்லா அலிஸ்லாம் ஹசரத் சயித் ஜிப்ரா கிட்ட கேட்ட நேரம் அலிஹிஹாம் என்ன இது கால கதால கால கதால முன்பு குளி படைக்கப்பட்ட காலத்திலும் அப்படித்தான் இருக்கிறது சிரிப்பும் கிடையாது பேச்சும் கிடையாது சிரிச்சாத்தான் நரகத்தில் வேதனை செய்ய சிரிப்பு காட்டிய வெளியே வாரத்துக்கு நிறைய பேர் சிரிச்சு சிரிச்சே கதையை கொண்டு போறவங்க சிரிப்புலே நடிச்சு காட்டுறாங்களே நல்லவாய் அதனால மலக்குமார்களோட தான்டா எங்கட அசல்வசியோ பக்கத்தூட்டார்கள் நாங்கள் நினைக்கிற மேல்மாடி கீழ்மாடி முன்னால பின்னால இடதுல வலதுல சரி சரி அது விலங்குறதுக்கு சரியான அசல்வசது வலது சந்தும் அக்கம் பக்கத்துக்கு முன்னுக்கு பின்னுக்கு மேலுக்கு கீழே மரச் செஞ்சதே இதுக்கு மறக்க சொல்லை மறக்க மறக்கலாம் ما يلفظ من قول நீங்க பேசு எல்லா பேச்சை நோட் பண்றீங்க எங்களோடு அசர்ல வரைக்கும் எங்களை மாட்டிக்க எங்க மறக்கலும் ஒளி கேலும் அவங்க பேனைய வச்சு ஊண்டித்தாங்கடா போச்சு படைச்சிறப்பே நடனும் அதை டிபக்ஸ் பண்ண அதை டிலீட் பண்ண எங்க விரலை வச்சு மறக்கல நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படு எங்கிட்ட ரிப்போர்ட்னா நாங்க மாலிகாதல் கேட்டோம் என்ன நடந்த இந்த ரிப்போர்ட் வழக்குமார்கள்த்திலிருந்து யாருமே இல்லை எங்களை பத்தி ரப்பு கிட்ட பேசு அப்படித்தான் நீண்டாலும் கண்டாலும் நாளைக்கு ஹஷருடைய கிரௌண்டில் ஓடிடுவாங்க அங்க இந்த அளவல் இங்கே இந்த ஓடிடுவாங்க ஓடி ஓடிவாங்க எங்களைய பத்தி ரிப்போர்ட் பண்ற மலாயிக்க எங்கய்ந்து உண்டு அடியார்கள் சுஜூல் செஞ்சாங்க அசுதா அங்கேயிருந்து வாங்க தெரியுந்த நீங்க பயந்த நரகத்திலிருந்து பாதுகாத்து ஆசை வச்ச சொர்க்கு சேர்த்து தாரங்களுக்கு அப்ப இன்னைக்கு லோஹரை மிஸ் பண்ணி பதார்ல கழிச்சவங்களை எவ்வளவு பெரிய நஷ்டம் சுபி இல்லாம தூங்கி எழுமி சுபி லாஸ்ட் டைம்ல லாஸ்ட் மூமெண்ட்ல எஸ்டிஆருடைய சொல்லுதாங்களே என்னன்னு சொல்றேன் இவங்கள விட பங்களோட் பிளஸ் தார்மீக பெரியார்களே சகோதரர்களே பார்த்து மிச்சம் கவனம் நாங்க ஒரு துளி இந்தியமா பயத்து நின்ற நேரமே தொடரும் நாங்க பூம்ல பயத்து அந்த ரகம்ல பயத்து நின்று உடனே ஒருத்தர் சொல்றாரு ஒரு மலக்கு சொல்றாரு என்ன செய்ய ஒரு கூலி இந்திரியர் என்ன செய்யவா வெளியா வெய் நாப்பத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு எண்பதாவது தண்ணீர் நிறம் மாறி வெள்ள வெளியறிஞ்சி சொக்க சொல்ல மாறி என்ன செய்ய வெய் பத்திரமா பாதுகாப்பு பெரிய விஷயம் எந்த டெக்னாலஜியில போட்டாலும் நகமும் சதையும் தோளும் முள்ளும் நரமும் விளங்காது அது கொஞ்ச நாளே போனது பேசுறாங்க நிலம நல்லாவே மாறி திரவம் திம்பமா மாறிமே திரவம் வாய்ந்தது திண்மமா மாறிமே அண்ண மூணாவது மலகு சொல்ற யாரும் ஒரு துண்டு சாதம் என்னத்துவ பாதுகாது நான் வாசிச்சேன் முக்தசர் கசீரில் வாசிச்சேன் இந்த முதுகா முதுகாட சைஸ் சதத்துண்டு சைஸ் ஒரு வரியோன் எழுதுறாங்க முக்தசர்லும் லவ் சப்பி சாப்பிடப்படுவதற்கு ஒரு பிளேட்டு எடுக்கக்கூடிய அளவு சைஸ் ஒரு சோத்து பினானு துண்டு பெருசா முறை உண்டி மாட்டா சும்மா போடுறோட போடுற முள்ளோட முதுகோட தோலோட போடுற தலையோட கொம்போட வைக்கிற இல்லையே காதோட ஒரு துண்டு கைக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பிச்சு பிச்சு அந்த அளவு சைஸ் நாலாவது மாசம் எங்களோட சைஸ் ஒன்றும் வெளப்பம் இல்லை என்ன தண்டே தரியம் இன்சான் பூரா இது ஒரு பொருளோடு சொல்லப்பட முடியாத உண்டாயிண்டே சரியா தண்ணி ஆயிடுந்து ரத்தமாகி சதையாகி அதுக்கப்புறம் எலும்பு எல்லாம் படைச்சி எப்பாசௌன எப்படி நாங்க எலும்ப சதையால போத்தினோம் எும்ப படைச்சு எலும்பு கூட்ட சதையால போக்கி அழகாக்கி வச்சி எலும்பு மட்டும் கிடைக்க உள்ள நர்ஸ் மாதிரி ஓடி டாக்டர் பயந்து எல்லாம் எக்ஸிபிஷன் போயிட்டு அப்படி வெளியாக்கி தான் குறான் போய் ஆகிருமே சலத்துனல் இன்சான் தப்பி அழகான்னு ஒரு படை கோலத்தில் நாங்கள் படைச்சிக்கிறோம் வரை பொய்யாயிடுமே இது அழகாக்குறான் சங்கை அழகாக்கி புறாண உண்மையாக்கி மெதுவான சதத்துல கொண்டு வந்தான் சதத்து வரச்சலே இவ்வளோ சத்தமும் புறோடுதலும் லேபரும் பண்ற பாடு டாக்டர் மாறு பண்ற பாடு நர்ஸ் ஒத்த அட்டி பண்ற பாடு சதத்துணு வரச்சல் முள்ளுவந்த சத்து வந்து தப்பித்தவறி உமா மிஸ் ஆயினா ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுக்கப்படுது ஷகீது கருதப்படுதுதான் முள்ளு வந்தா எங்க மாட்டினா எங்க கிழிக்க ஐக்கிமா தோலே இல்லை கண்குழி மூக்கு குழி வாய் குழி பல்லெல்லாம் விளங்குது எப்படி இன்னங்க இது இன்னாரு முட்டிட்டு மோதிட்டு உடச்சிட்டு எல்லாம் உடஞ்சு அங்க தொங்கி இங்க தொங்கி சீரழிவா போயிட்டு அழக படைச்சனா நான் சொல்ல வந்த அங்கேயும் எங்களோட லிங்க் கொண்டு மலக்குவார எங்களே வெளியே கொண்டு வரனே ஏதோ எல்லோ விருப்ப நல்ல வியோஜி நல்ல நர்ஸ்மார்க் என்னத்த எங்களோட பேமிலி சரியான இரக்கம் பயக்காலம் மட்டும் ஓடல இது எடுத்துட்ட ஒரு வருத்தமும் இல்லாம வெளியெடுத்த எங்க எடுத்த நீங்க எடுக்கல நாங்க வெளியாக்கினார்த்தையும் அஹ்ரஜேண்ட வார்த்தையும் வித்தியாசம் கேட்டு பாருங்க வெளியாக்கின வெளியாகின வெளியாக்கின அங்கையும் மலக்கு அங்கேயும் மழக்கு அழுகு அழுகிப்பான ஒரு வலியை கட் பண்ணி இரண்டாவது வலியை கொடுக்கணும் அங்கேயும் ஒருசையில் எழுதப்படுகிறது ஒரு மலக்கூடிய உதவியோட அம்லகத்தாலா எப்படி பசுடைய மடியில் இருந்து ரத்திற்கும் இட இந்த பால் வெளியாவது அல்லமா கொண்டு வந்து ரத்தமா கொண்டு வந்து பாலா பாருங்க சில நேரத்துக்கு சில தாய்மார் பிள்ளைகள் பெரளி பண்ற நேரத்துக்கு ஏ இப்படி தூள்ராய் சொல் பேச்சு புத்தி சொ என் ரத்தாலாக்கி தந்தன உனக்கு ஒன்றும் செய்யல வாயிலை வச்ச மட்டும் அங்கேயும் மழை கொண்டாந்து தொடரும் எங்களுக்கு சொருக்கம் போறதுக்கு எங்களோட விட்னஸ் ஐக போறதும் மலாக்கமாச்சு அப்படியான ஒரு மகில் ஏறி பாருங்க பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹூ ஜெல்ல ஜெலாலயம் உலகத்தில் ஆகப்பெரிய சக்தி உள்ளவன் அவன் நாடி நவங்களுக்கு தான் இப்படியான விஷயங்களை நசி பார்க்கணும் எல்லாருக்கும் கிடைக்காது சீப்பென் குட்டில் இருக்கேக்கி தெரிவு செஞ்சு அப்படி செலக்ட் பண்ணி தான் கடைசி கட்டத்தில் உள்ளு எடுப்பான் சில நேரம் கடைசி கட்டத்தில் உள்ளுக்கு வச்சு தட்டி விட்டுவாங்க அப்படி நிறைய பேர் அவுட் நிறைய பேர் துதுசு புதுசா உள்ளுக்கு வந்தீங்க நேற்று முத ஒரு மது போலப்பம் நேற்று மத தலைவர் சொல்றாரு ஸ்ரீலங்கா எங்களுக்கு ஒரு பயம் பயத்தை போட்டிக்கிறாங்க சொல்லுது அருமை நபா நபிய பார்த்த நேரம் சில பேருக்கு பயத்தை போட்டு ஒன்று அசாப் போன சஹாபாக்கள் எழுதினாங்க அமீர் சாப் கடிதம் எங்கடாக்கள் கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி அமீர்ஷா அமீரு என்ன செய்யற எல்லாரும் நாலு பொல் கையில கொடுத்தாலும் பரவாயில்ல கொஞ்ச மாரி நாலு நாட்டுக்கு எழுதி நான் நாலு திசையாலும் எடுக்கிறேன் இது வெளிரங்கத்துல பொருந்தும் மிஸ்வா கட்சி பண்ணுங்க அவரு அமீருக்கு ஏதா எங்களுக்கு பிடிக்கிற இல்லாத சந்தர்ப்பத்துக்கு பொருத்தம் இல்லாத பேசி தானே பேசுவாரு இ மனு அல்லா நீனை சப்போர்ட் இல்லையா பண்ணணும் மிஸ்வா கிடைக்க சொல்லக்கட்டையுமே அது இல்லையா எங்கள்ட்ட அதுதானே செஞ்சுட்டு சப்பிட்டுறோமே ஒன்றுமே பேசல முனாபி தன் மப்பின்னுக்கு மனம் அமித்ஷா பின்னால மனம் உட்கார்ந்தாலே எங்களுக்கு தெரியும் முடிவு அமித்ஷா நின்று படுத்த பண்றதுக்கு வாய்க்குள்ள போட்டதான் தெரியும் வேகமா வந்தவர்கள் நின்று ரெண்டு சைடும் ஹோல்மன் ஆகிடு இவங்க அவங்களும் பயம் யாரும் ஓடுற ரெண்டு நின்று கடைசியா ஓடின ஓட்டத்துல மிஸ்வாத் செஞ்ச ஒருத்தர் ஒத்தனை புடிச்சுக்கொண்டு வாடா ஓடிட்டு வந்து திரும்பி ஓடுறாய் சொல்லிட்டு இன்னதா அப்பதான் நான் சொன்னா தெரியாத்தோடி கைக்கும் நீங்கள் மரம் தின்ற மாதிரி நாங்க மாட்டினா அவ்வளவுதான் செத்த கதை ஆளோடு யுத்தமுமான சண்டைமானம் வெற்றிமானம் தோல்விமானம் ஆளோடு தோல்வி நிச்சயம் பயத்தை போட்டான் திரும்பி பார்த்துட்டு மௌலவீ அப்படின்ற ஒருத்தர் சந்தி திறந்த ஒருத்தர் மௌலவியா ஒரு பிரச்சனை ஒன்று போகுது இலங்கையில வேற ஒன்றும் இல்லை சில அந்நிய நாடுகள் இஸ்லாத்தை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கு எங்க இந்த நாடும் பெய்திருமான பயம் உரிமையை தட மாறுவோம் அவன் மண்ணை பாதுகாக்க பார்க்கிறான் ரெண்டும் மண் மேலான பெரியார்களே சகோதரர்களே எனவே அல்லாஹு ஜெயாலகு எந்த நிமிஷம் யாரை கொண்டு என்ன நடத்தாட்டுவான்னு தெரியும் அவன் மகா கிருபியாளன் மகா கண்ணியமான அவன் சமதும் அகதும் லம்யூனில் குஃப்வன் அஹத் அவன் சமது அவன் அஹத் ரெண்டாவது ரகாத்லோதின அவன் அவன் பொதரத்தும் அவன் இராதத்தும் அவன் சுண்ணத்தும் வத்தியாசமான ரெண்டு ரெண்டு என்னடா டாலன் உங்களுக்கு மிக்க எங்களுக்கு மிக்க அவனுக்கு மிக்கு என்ன வித்தியாசம் தே <hundred> <BOARD> உட பேசுற முரு நான் இப்படி பேசுறேன் இன்னொரு பேசுவார் அவதரத்தும் அவருடைய இராதத்தும் அவத்தியாசம் சொல்லுது எங்க சக்திகள் எல்லாத்துக்கும் அவன் சக்தி தான் சக்தி அருளவுக்கு அல்ல வெளியாக தேவையில்லை வரக்கூடிய அந்த ஏழு பூமியை ஒரு கபுலத் ஒரு பிடி பிரச்சனை ஒன்று போது லாஸ்ட் இயர் ரெண்டு ரெண்டு ர் பிர நடுவுல ம சே ஹ் பண்ணு அது ஒடியாலையோ சிந்தனையாலேயோ ஹார்ட் ஒர்க் ஒன்று இருக்கிறது நபிமான்கள் செஞ்சாங்க ஒரு நபி ஒன்று இரும்பு வேலை செஞ்சாரு கொல்லி உலந்தாங்க எல்லாரும் வசதி வாய்ப்பதி ஹார்ட் ஒர்க்ல சண்டாவது பெரிய பிரச்சனை இல்லையா அமைப்பு பெரிய சகோதரர்களே அல்ல ஏழு வானத்தை படைச்சிட்டு வச்சிருக்கிறான் தனக்கு வரக்கூடிய சொத்து இல்லாம அடுத்த வண்ட சொத்துல இருந்து ஒரு ஒரு அபஹரிச்சு ஒரு காணிய பிடிப்பானோமி தோண்டி மாலையா செஞ்சு அவன் கழுத்தில் மாட்டி மண்ணுக்கு கொண்டு வரப்ப மொரு அடிச்சு வருவார் அடுத்தவங்களுக்கு நிறைய அதனால ஏழு பூமி பூமி ஒரு புள்ளியில் தாராளத்தில் ஏழு வானத்தை சுத்தி சுட்டி அவ வலது கையில எடுத்துவனியா தும்பிய மீனி வலது கையில சுத்தி எடுத்துருவானா அது எப்படி விலங்கு என்னத்தின்னத்தையோ போட்டு பட்டலா போயிட்டு வச்சுக்கிறோம் நாத்தாலே இது விலங்காது குரான் ஹதீஸ் விளப்பம் அதுலதான் இன்றைக்கு எல்லாருக்கும் குழப்பம் துனியா உண்மையில குழப்பம் அதுல விளப்பம் சரியா முடுறான் கசப்பான உண்மைகள் எனவே அவன் குதிரத்துள்ளவன் தான் அவன் சக்தியை எவ்வளோண்டு விலங்குப்படுத்திட்டு போறது நான் ஆரம்பத்தில் மலக்குமாரோடைய தொடர்பு அந்த மசூரா கேட்டத்திலேருந்து அந்த ஊம்புலேந்து வெளியாக்குறதுலேருந்து பால் கொடுக்கிறதுல இருந்து மௌத்தாக்கிலேருந்து கபுகலேந்து சேர்ந்தது அவனோட இராதத்தும் அப்படி அவன் நினைச்சான் அவன் நடக்கும் நான் நீங்க நினைச்சா நடக்குமா நடக்காத நாங்க நினைச்சா மருவ மாஷால பார்க்க எவ்வளவு தோற சொல்லவே வானா நான் நினைச்சா இல்ல என்ன நினைச்சா நடக்கும் என்ன பணத்தை வச்சு நான் பேசுறேன் செஞ்சு பாருங்க சொந்தமான அவனே நாங்கள் பன்மையா பாவிச்சான் நானும் அவரை பாவிக்க நான் நின நடந்த நினைக்கிறாய் நானும் நினைக்கிற ஆனா நான் நினைக்கிறத நடக்கும் இது குதிர்சில செல்லப்பட்டீங்க அந்த துரிதுவான ஒரே நீ நினைக்கிறாய் நான் நினைக்கிறேன் என்ன சுதந்திரம் நினைக்கிறதுக்கு ஒருத்தர் நடந்து போனார் பின்னால் ஒருத்தர் பார்த்தா எந்த ரூ போறாரு கொஞ்சம் வேகம் இவரும் வேகம் அவர் ஓடினார் இவரும் ஓடினார் அவருக்கு பொறுக்கலாம தாங்க ஒரு இடத்துல குந்த முன்னால போன முன்னால போனவர் கேட்டாராம் ஏதா என்னையண்டை நீங்க இந்த ரூட்ல போகவே மாட்டேங்க அதான் வந்து அதே ஒன்றுக்கு ஊட்டிக்கு வந்தேன் அப்பா நீங்க வேகமா போனீங்க ஓடினா நடந்தாவே உனக்கு என்ன அதே பொறுக்கல அப்பா அதை இங்கேயால இறக்கி வச்சுடுவோம் ஒன்று போனேன்டா டவுட் பண்றேங்க இல்லையா அப்பா ஒரு சூ பாரு கெட்டாங்க நல்லது மட்டும் வர தேடி போனார் என்ன அது பிரின்ஸ் ஆஃப் அவரை சுருக்குவாதிப்பா என்ன வாய்க்குமோ தேடு அண்ணா தேடி தேடுற பாடத்தை அங்கதான் படித்தோம் என்ன தேடுற இப்படி தேடணும் யாருக்க தேடணும் தேடுற முறை ஒரு நாள் ரெண்டு நாள் நாள் தேடி பார்த்தா பெரியா ஒன்றும் தேடி போனவரை விட அமளி பாரத்தில் குறவும் அப்பப்ப தூங்கிக்கிடுறது நல்லா திண்டுக்கிறது பெரியா ஒன்றும் பெருசா ஒன்றும் வளர்க்கல மூணாவது நாள் கேட்டாராம் திறகு வாங்க நான் வந்த அவங்களோட விஷயத்தில் இப்படி ஒரு செக்அப் போட்டுருவோம்ல இப்படி சென்றாங்க நீங்கள் வார்த்தை கொஞ்சம் முந்தி நீங்கள் என்ன பெருசா அமல் செய்யுறீங்கன்னு செக் பண்ணிட்டு தான் வந்தேன் இந்த ஹபீப் அப்படி சொன்னா சுருக்கவாதி வருவார் பார்த்துக்கறேங்கன்னு என்ன சொன்னா ஆண்டவனே நான் சொருக்கவாதியா அப்போ நீங்கள் கேட்குற கைலுக்கு நான் பதிவு சொல்லியா சொல்லுங்க எப்ப நான் இந்த ஹபீபை ஹபீபுடைய மஜில்ஸில் உட்கார்ந்த மனுஷன் ஆகினேனோ அண்ட பாடம்டிச்சேன் இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்சு வாரு அதான் நினைக்கிறேன் வந்ததே கிடையாது நாங்க பொட்ட பக்கம் அந்த விஷயத்தில் அலமது இல்ல நூத்துக்கு ஆயிரம் அல்ல மாறி நடிச்சுக்கொண்டு பின்னால போச்சு நெத்திய சுடுக்க நெற்றி சுருக்கி சிரிச்சா சதக்கான செல்லப்பாடுக்கு சிரிப்பு வராதே நெற்றி சுருக்கிறது பலவிதம் எங்களுடைய அடையாளம் ரெண்டு மூணு பேர் பேசிக்கொண்டிருக்கிற அடுப்புக்கள் மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறது ஒன்று கலண்டத்தை ஏ பீம் சிம் பேசிக்கொண்டிருக்க தெரியா நேத்துமாநாதி வரலாறு வரலே தெரியும் திண்டாயே உட்டுட்டாயே போதாதுக்கு நிர்வாகத்துல போதாதுக்கு சமூகத்துல போதாதுக்கு மூணு பாவம் கூட தெரியாம செஞ்சு கொண்டிருக்கிற ஏல சஹாபாக்கள் நடந்து போனா முன்னாபிங்க நபியுடைய காலத்துல மதியினால நெட்டி சுடுக்குறேன் அண்ணன் அடிக்கிற போற இந்த வக்கில் பொம்ளைய எனவே நினைச்சே தீரும் நினைச்சு மாத்தின நினைச்சு மாத்தின அதுதான் நடக்கும் உலகத்தில் நிறைய பேர் நினைக்கிறான் நினச்சு நினைச்சு என்ன நடந்த மட்டும் ஈகிறாங்க எல்லாம் சேர்ந்து இவங்க மட்டும் ஒரு பக்கத்தில் இப்போ ஜலீல் பார்த்து கொண்டிருக்கிற கலியில் என்ன செய்ய போறன்ட்டு தார் ஜலீல் நம்பருட படையல் ஒத்தேனா அல்ல ஜல்தல ஜல்ல ஜலால ஜலீல் பார்த்து கொண்டிருக்கிற கலியில் என்ன செய்ய போறன் நெருப்பா நெருப்பு அவன் நினைச்சுக்கிற நெருப்பில் போட்டு பத்த வச்சு சாம்பலாக்கி ஓண்ட தலைவலி இல்ல பல மாச காலம் வருஷ காலம் நெருப்ப போட்டு மூட்டி போக மேல பண்ணியால போக மேல பக்கத்தால போக மேல கருவிதா இப்ப வீசு ஆளை தூக்கி கிட்ட போனா ஆளும் சேர்ந்து போக இப்போ போக தயாரும் இல்லை தாரு நம்புறதும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆதரும் பாப்பவும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இப்ப நினைச்சு முடிவு எடுத்தாச்சு ஒப்போசிட் பாட்டி இப்ராஹிம் சார் படச்சரப்பு முடிவெடுத்திக்கிற அதே நெருப்பில் வச்சு பாதுகாக்க அவன் நினைச்சு நெருப்பாளர் நினைச்சு நெருப்பு பாதுகாக்கொண்டிருக்கிற நேரம் அவருக்கு இந்த கண்ணிய வந்தஸ்து நியாயமா போன இல்லையா தப்சீரை சாவியை கொஞ்சம் எடுத்து பார்த்தா விலங்கும் சாவியில பக்ரால ஏழு வானத்திலையும் அவருக்கு எழுதினா பட்டப்பேர்கள் அவருக்கு எடுத்தீங்கன்னா கண்ணிய மந்த அரிசா முக்கர் மலக்குமார்கள் அவரு நல்லி முன்மாய்க்கா நேற்று மந்த நாத்த ஒருத்தர் கூப்பிடுறாரு ஒரு ஷேக் ஒன்று ஒரு ஆலிம் ஒன்று வானம் அப்படி பேசவானம் பிள்ளையளுக்கும் உள்ள பெரளி கூடி உள்ளக்கு செய்தானண்டாம சின்னம்மா என்ன அந்த மோலிமூல் மலாயிக்கா கூட்டி விடுவா பாபா செல்ற புள்ளை பாப்பா அந்த மோலிமூள் மலாயிக்கா கூட்டி விடுவா பக்கத்தில் இருந்துட்டேன்னு முக்தி சாக கொண்டு நாங்கள் ஏதோ விலங்கினா சுட்டி சேஃபா அவ்வளோ நல்லமில்லைண்ணா உங்க புல் இல்லையா நீங்கன்னா பீமுத்தன கழுவி தோல் சமம் என்ன பை மொழி மூளைக்கி யாருக்கு தெரியுமா உங்களுக்கு அதுக்கு அப்படியே பேர் வைக்கிறேன் ஒரு துத்திசாலி பேர் சொல்லி பூப்பிடே மோல்லி முழு அவே உஷ்டாதிமார்களுக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் கண்டினியூவா தவா செஞ்சுக்கலாம் அருஷ பதினாலாயிரம் வருஷம் எழுதுகிறாங்க தசீரை சாவியில பாருங்க பக்கராவுடைய ஆயத்துக்களை கீழ வார இவர் அப்படித்தான் பதில்லையும் செஞ்சாரு முகமதுல்ல பத்ரலாம் கொடுத்தா மசூரா நல்ல மசூரா கொடுத்தாரு ஷேகூர் மாதிரி பெரிய தலப்பா அசாப் ஜுப்பா அடிச்சு வந்தாரு என்ன நீங்க எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கிற இல்ல இந்த இப்ராஹிம் வீச அதுக்குத்தான் நான் வந்தீங்க யோசிக்கவான தார இவ செஞ்ச வேலைக்கு எல்லாத்தையும் உடச்சி நாசமாக்கி கழுத்து போட்டு நானில் ஒரே தட்டு பட்டன் சோதிச்சு பார்த்தான் இடையில வச்சு மண்ணிலே உடல்ல மண்ணுக்கும் மின்னுக்கும் இடையில் ஆகாரத்திலையும் உடல்ல சைனா இப்ராஹிம் அலி சுலமாவில் சோதித்து பார்த்தான் ரெண்டு பேர் வாராங்க சைனா காயில் அலை முஸ்தல ரெண்டு பேரும் வந்து கேட்குறாங்க நீங்கள் நெருப்பு பக்கமாக போய்த்து தீரங்களோ அவங்களுக்கு என்னமாலும் வேலை தேவையா அழக்க ஹாஜா என்னமாலும் தேவைக்கிறா தேவைக்காது கேட்குற நேரமாக இது நல்ல நேரம் நீங்கள் வந்து நினைச்சே மருமையை அப்படி மகளுட் மகளுக்கும் நிறைஞ்சு முதலாவது என்ன வேணுமா என்று தேவைகிறார் நோ ப்ராப்ளம் ஆள் தூக்கம் அரச்கார வைக்க அவன் கலவுகளை அரசன் தலைவர்கள் இவங்களுக்கு எல்லாம் ஒரு சமூகம் இவங்களுக்கு ஒரு கௌரவம் பயம் ரோட்ல இறங்க பயம் இன்றைக்கு செ மணிக்குழுத்தான் ட்ரெயின பேக் எங்கேயோ கலட்டின ஸ்லீப்பர் எங்கேயோ நாங்க செகண்ட் ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்ல நல்ல தூக்கு தாரு இதெல்லாம் தார் வகியுடைய வரிகளை சுமந்து டிஞ்சிடாக்கல் பாதுகாப்போட வர வேண்டியாக்கள் அங்கே பிஞ்சிடாம தகந்துடாம எப்படியும் மக்களோட மக்களா வெயிலோட வெயிலா மலையோட மலையா தூசியோட தூசியா எந்த பாதுகாப்பும் இல்லை இவன் எப்படி கொண்டு போறேன் பாருங்க போற போக்கு ஹைவேல போற போக்கு பாருங்களே ஆளு போதும் நடுவில் அவனை போட்டு அதுக்கு முன்னாலே டிஃபெண்டர் போட்டு பின்னாலே டிஃபெண்டர் போட்டு வரையலான்னு எல்லாத்தையும் உரமாக்கி ஹோ நடிக்கி வெளிச்சத்தை போட்டு லைட்ட போட்டு எல்லாத்தையும் ரோட்டை வெலிசாக்கி தான் கொண்டு போறேன் பயந்தவனத்தின கூட்டி வாரம் எல்லாம் உரமாறு நம்பிக்கல போயம் இல்லாம வகையுடைய வரிகளை சுத்திரும் எடுத்து பாதுகாப்பு ரொம்ப பயந்தா பாதுகாப்பு கிடைக்கும் எனவே ஒரு மாதிரி சரிவாப்பா இப்ராஹிம் சரிப்பை அலஹிஸ்லாம் இப்ப பார்த்து பா சரியான சந்தோஷம் சில பேர் நேர்ச்ச நீத்து கடன் வச்சு கூட கொண்டு போயிட்டு போட்டோம் சிக்கல் கரைச்சல் வார டைம்ல எங்க வாயால் வரவேண்டிய வார்த்தை சும்மத நுனிப்பு பேசும் விஷயத்தை விளங்கி போய் சின்ன வருஷமா பாடமாக்க அனுப்பி அனுப்பலில் பிரச்சனை போடுவானா அம்மா இலைக்குமா பல போய் பக்கமே எங்க தேவை நீ மக்களுக்கும் நானும் மக்களும் நீ வெளிச்சம் நாமான் பாப்போ இப்பதான் அப்ப நீ நெருப்புல போற அப்படே நோவுமே ஹி அல்லா என்று ரப்ப எனக்கு போதும் இங்க ஹஸ்பியல்லா வெளியாகுது அங்கு ரப்பு நெருப்போட பேசுற வாரவர் உங்களுக்கு சிறையும் இல்லை நீங்க அவருக்கு இறையும் அவர் உங்களுக்கு இறையும் இல்லை நீங்க அவருக்கு சிறையும் இல்லை அந்த இபாரத்தை மறந்துட்டேன் அஜினி தமிழாலே செல்லிட்டேன் இபாரத்தை மறந்துட்டேன் வரபு வரைய மறந்துட்டேன் இப்ராஹிம் வார ஜலில் செல்ற ஹலீல் வார நீங்க அவருக்கு சிறையும் இல்லை அவர் அவங்களுக்கு இறையும் இல்லை வரு கம்புங்க பத்த வைக்க அவன் நினைச்ச அதில் வச்சு பாதுகாக்க பாப்பா நெருப்பு கட்டிய கருப்பு கட்டியாக்கி பாதுகாக்க நெருப்பு கட்டிய நெருப்பு கட்டிய வச்சுதான் பாதுகாக்க சொக்க சொலே பத்து நினைச்சாங்க வாப்பா எப்படியோ ஒன்று சார் இவங்க வெளியே வந்தத்துக்கு போறதானு இந்த இப்ராஹிமான் இப்ராஹிம் அலை சமூகமா பார்க்கலாம் தனிநபர் இந்த தியாகத்துக்கு நினைச்சான் நம்போது நினைச்சான் அவன் நினைச்சேதான் நடந்துச்சு கொஞ்சம் அங்கலை வைத்து பட்ட ஷக் கொஞ்சம் வேகமாப்பட்டு அங்க போல் போயிட்டு முடிந்த மாதிரி நெருப்பு கங்கலை போயிட்டு முடியவும் இல்லை இப்ராஹிம் அழைச்சுல மீதை தூக்கிட்டு பாயவும் இல்லை அப்படித்தான் இப்ராஹிம் செல்லுவாரு மீ காயில் நீங்க போயிட்டு மரமேகத்தை புரிஞ்சுடுங்க நான் இவரை பார்த்துக்கோரேன் அப்படின்னு செல்லவும் இல்லை இதுங்கள இவ்வளவு வேலை செஞ்சாச்சு நீங்களும் போறீங்க நெருப்புல போல நான் வந்த வாரத்தில் போற போக்குள்ள நம்பரு ஆதரவு கண்ணத்துல பல போட்டு போறேன் என்ன வேலை செஞ்சு அப்படி திரும்பி வரவும் இல்ல வந்த பார்த்து போன போட்டு நடக்கும் நின மகிழ்ச்சி அதை பேச வை நட நாளைக்கு போற வெளியவாரு எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் வார அபிராயம் பேரதாரம் போனோம் கராமத்தோ கண்ண கசகி கண்ண பிடிச்சி கண்ணை பெரட்டி பார்த்துக் கொண்டீங்க சரியே காட்டுக்குள்ள வைத்து நெருப்புல்தாங்க பார்த்துட்டீங்க இப்ப நம்பதும் பேசலா கட்ட உத்தரம் இல்ல பாப்போம் பேசல மகனு விசார இன்கொரி நடிகா சே உண்மையில அதுக்கு பின்னால்தான் ஆதர் சொன்னாராம் ஒரு வரிய உண்டு வார்த்தை உண்டு அவர் சொன்னாராம் அந்த குதிரத்தை பார்த்துட்டு அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கிறாலும் மகனோட சேர்ந்து இதை பார்க்க அட்டாட்சி ஆயத்த வேணும் உனக்கு நடக்கும் இந்த பாடத்தை முழு உலகத்துக்கு கொஞ்ச நேரம் பேசினது கேட்கலாங்களே எங்களுக்கு தோற நாட்டிலை கொஸ்டான் பிரச்சனை நாட்டிலே மற்ற ரெண்டு ஜாதமிங்களோட பிரச்சனை அடுத்த தலைவர்களோட பேசிட்டு பேசிட்டு போனோம்னே நாலு திசையும் பார்த்து பயந்து அத்ததிக்கரன்ட்டு களிமா கீழது தவ போட்ட கல்பனா கரான் சோத்து முட்டி காலடிக்கு போய் வருவானுக்கு போனேன் பள்ளிக்கு அனுப்பி வச்சிருக்காங்களே ஒருத்தர் எங்க நிதாவுடைய விஷயத்தை சொல்லி கேட்கிறாரு எங்க கவனிப்பார் இல்லை அப்படி வந்துட்டாலும் தப்பித்தவர் சொல்லிட்டாலும் கண்வர்ட ஒருத்தரை சந்தித்தாலும் கவெட்டி கொஞ்ச ஓரமாயிரு உங்களுக்கு விளக்கம் போக ஒதுக்கித்தான் பார்க்கணும் ஓரமாக்கித்தான் பார்க்கணும் அப்படி ஒன்று நான் ஏந்த பார்வையில் இல்லவே இல்லை இஸ்லாக்கம் கண்வெட்டா புதிய முஸ்லீம் மேலான அன்பு நபி சொல்ல வர்றதுக்கு முன்னால் எங்கே அதற்கு அபு பக்தர் செல்லவான புதுசே செக் பண்ணி பார்த்தா எங்கேயோ போயிட்டு முட்டுதுல வந்தா வார்த்தான் நினைச்சது நடக்கிறான் நடந்து கொண்டிருக்கிறேன் நடக்கும் இந்த பாடத்தை நடத்த முழு உமத்துக்கு நடத்தும் பேர் நாடி மட்டும் அவனை பார்க்கணும் அவன பொருத்தம் கிடைக்கும் நான் தந்ததெல்லாம் நீங்க பொருந்திக்கொண்டா சொருக்கவாதிகளை பார்த்து திடீர்னு ஒரு கேள்வனு கேட்பான நான் உங்களுக்கு வாக்களிச்சல் தந்துட்டேனா என்னத்தை அப்ப நான் தந்ததெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கொண்டாத்தும் நான் பொருந்து கொள்ளாம எப்படி எல்லாம் தந்தா ஏ இப்பதான் விசேஷமான ஒண்ணு தர பாக்குறேன் என்ன எல்லா தலைக்கும் பொருத்தம் கிடைக்கிற உங்களுக்கு அங்கே மயங்கி புடுங்க பொருத்தம் கெடைந்த எ நிறைய கருத்து வேறுபாடு வரிகள் எழுதப்படுது நாற்பதாயிரம் வருஷத்துக்கு சொக்கத்துக்கு ஒட்டும் எறும்பு கடிக்கும் போங்க நல்லா தூங்கும் கிடைச்சிக்கிறேன் வருஷத்துக்கு பின்னால கழிப்பாடைய பேர் வச்சாலும் அல்லாண்டு பேர் வச்சு கொண்டான் அல்லாண்டு தெரிவு சென்றான் உலகத்துக்கு விளங்குபடுத்தினாலே போல குறைசிகள்கிட்ட பிரச்சனை வந்தது என்னத்தையால தெரியுமா முன்னூத்தி அறுபதை தொங்கை போட்டுட்டு ஒன்றும் நடக்குது இல்லை முன்னூத்தி அறுபது தான் எங்கள்ட ரப்பூன்னு சொல்லிட்டிருக்கிற நேரம் நபி போயிட்டு செல்றாங்க ஒன்று உண்டு அடே முன்னூற்றி அறுபது வச்சுட்டு ஒன்று நடக்குது இவன் ஒன்று எவ்வளோ பேச்சு தானே உறப்பாவிடணும் அப்படின்ட்டு பிரச்சனை ஸ்டாத்தாக ஒன்றுதான் பிரச்சனை ஆகின அவன் இந்த பிரச்சனை அந்த வார்த்த அல்லாஹு ரொம்ப பொருத்தமானவா அஹது அல்லாஹை ஒரு எழுதி வெட்டி வெட்டி கொத்தி கொத்தி பின்னால் எழுதி முன்னாட முன்னாடி பின்னால போனாலும் அந்த அல்லாஹ் ஒன்று குறிக்கிற கருத்து தான் வெளியாகவே தவிர ரெண்டு கிடம் கிடையாது பாவிக்கள் அமல்யாதான் பெரிய வகைய மக்களுக்கு விளக்குண்டா என்ன ஹிண்டா என்னதாரில் இருந்துட்டு கனடா லந்து மாம புத்தாக மாம கனடாவு சிட்டிசன் யாழ்வு வைக்க மாட்டேன் நம்பர் ஒரு கத்தாக ஓ கேள்வி கேட்டு பேசுறாரு மௌலி முகதமே ஹலால்கியானு அப்பா போட்டு பிரச்சனை வாழ்த்து முகதமே ஹிலால் அப்பாயின் போட்டு இவரை சந்திச்சு பேசினார் நான் ரூப வச்சு வணங்காதவன் இஸ்லாத்த ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படி என்று சொல்லி அவர் சொல்றாரு நான் கனடா லெய்ந்து உங்களுக்கு ஒரு போன் ஒன்று பண்ணுவன் நீங்க களிமா சொல்லி தர வேண்டி வரும் வந்துட்டாங்க மகனே எங்களை மாதிரி வேறொரு கூட்டம் வரும் அறிஞர் தவிர ரெண்டு இல்ல மூணு இல்ல பத்து இல்ல நூறு இல்ல ஆயிரம் இல்ல கோடி முப்பத்தி மூவாயிரம் கோடியும் தூங்கிட்டு பிரிச்சி பார்த்து கொண்டு அப்படின்னு ஒன்றுமே நடக்கும் ஒரு புள்ளியோட ஆட்சியை அப்படியா கவுக்குவா போது எல்லாரும் வெட்டி வீசு நடக்கோ கையோ மேல திருப்பி அடிக்கோ மேல அது ஊத்தவாழி அதுக்கு பொருள் தலை துறமாட்ட சில நேரத்தை பொம்பளை பேசினாலும் ஒரு நேரம் எங்களுக்கு பிரயோசனமாகும் பிரயோசனம் ஆகினதான் எந்த உமா நெஞ்ச குச்சும் பால் குடிக்கல அந்த உமாவே வந்த துற நீங்க நினைச்சு ஆளை வெட்ட உங்களோட வீட்டுக்குள்ள வைக்கிற நாங்க முடிவோ அந்த வருஷம் தான் அவன் கொதரத்தை பத்துல வெட்ட பைனு வெட்டல பைனு பிறக்க வைப்போம் அவன் நினைச்சான் நீ பைனு கொத்துறையா நீ என்ன பயனுள்ள போற வெட்ட போறக்குள்ளதுகாக்கிறான் வரலாறு ஒன்று இருக்குது அவனை வளர்த்ததை அழைச்சி ஜிப்ரில் வளர்த்த மூசா காபிராயின அவன் தான் வளர்த்த வளர்த்தபர்த்ததும் வளர்த்தது காபீரா போகுது இதுதான் அவன் புதரத்தும் அவன் இராதத்தனும் இந்த பாடத்தை சரியான டீப்பா சாமியான பாடம் பெண் நினைச்சான் போட்டுறோம் இப்ப புள்ள பிறந்த தேடுறான் நாலு பக்கத்தாலேயும் அல்லஞ்சு திரியிடான் வெறி புட்டிச்சு வாழையும் வேந்தி கொண்டு உடல பாத்தல்ல நானா போறோம்னா உம்மோட உள்ள தடமாறு தரதும் சகையும் என்ன நடக்குமோ போட்டுருவானோ சத்தராதி தேடி தீக்கி பயந்து பேச்சு உமா பார்த்தப்ப பேசின அவங்களுக்கு பயமா வச்சுக்கலவா எங்கிட்டால நாங்க பாதுகாக்கிறோம் கொண்டு போயிட்டு வீசுக்கோங்க நைல் நதியில் இது எல்லாத்தையும் பார்க்க போக சாப்பிட்டு கழுத்தி கொள்ளுண்டா பரவாயில்ல பெத்தொம்ப கையால சாட்டு அடுத்த வெட்டாம நை நதியில் சாகாம தண்ணியில் வீசாம இப்படி என்ன மனசு ஆர வீச ஆனா இன்றைக்கு ஊத்த குப்பையில் போட்டுட்டு போறாங்க பெத்து ஒரு கிழமைக்கு முன்னால எங்களுக்கு ஒரு ஆசையா பிறந்த எங்களுக்கு ஒரு ஆசியா பிறந்த ஒரு கிழமைக்கு முன்னால அல்ல அந்த சாயலில் வாழ வைக்கணும் ஊத்த குப்பையில் ஓட்டு போறாங்க அவங்க போட்டாங்க என் ரப்ப செல்ல போடுவோம் சொல்லி கொண்டு போயிட்டு பொட்டியில் வச்சு போட பார்த்துட உள்ள உள்ளத பார்த்தா சேட்டே உள்ள ஒரு நிலையில இல்லை இப்பயும் செக் பண்ண இப்பயும் போம்பே உடனே போட்டான்னு ரப்பு பண்ணிடுங்க போடுங்கோ ஆனால் பிறக்குறது என்டையும் அந்த பிள்ளையிடையும் விரோதி உண்டா அப்போ போடுறீங்களா கிடையாது பாருங்க எங்க போகுது இராதத்துக்குள்ள ி எல்லா செட் ஆகுது போட்டா ரெண்டு பேரும் குளிச்சு கொண்டிருக்கிறேன் குளிச்சு கொண்டிருக்கிறேன் அவலோங்கிச்சு அதனால உலகத்தில் நாங்க நினைக்கப்படாது என்ன நடக்குமோ மெஜாரிட்டி கிரௌடங்களுக்கு என்ன செய்யுமோ சத்தம் இல்லாம இமானோட இமான நம்பிக்கையோட உள்ள வளர்த்து உருப்புகளால அந்த உண்மை நவீன வாழ்க்கையை வெளியாக்கிட்டோம்டா பின்னேவி கரத்தை சாதாரண வருஷம் வருஷம் தவறாம மூணு சில்லா முடிக்கிற ஒரு கரத்த விரவு கரத்து நாலு சுத்தி நின்று தொப்பியா கத்திட்டு ஓடிக்கா என்ன கண்ண பிளண்ட அப்படின்னு செல்ல மத்தவன் தொப்பையாலத்து விட்டான் ரெண்டு பேர்ட்ட கை கவனம் போயிட்டான் அவரு ஷிப்ட் ஆகிட்டார் வேற ஒரு இடத்துக்கு இவங்க தேட்ராக அந்த மனசு சமாவில் மன்னிப்பு கேட்க கை சரியாக மன்னிப்பு கேட்ட ஒத்த மரணப்படுக்கையில இன்னொருத்தன் கை சூகையாகி காருக்குண்ட ஒரு வாய் வார்த்தை முழுமையா நூத்துக்கு நூறு இதுதான் பெருமை வந்துடும் சொல்லி காட்டுவான் அசலாத் வெளியாகாது குணபாதிக்காது நீக்க என்னை ஒன்றுமே இல்லை யார சூழல் சில பேர் தேவையா இல்லங்கு போய் அதுக்கு வந்து பழச்சரப்பு மெசேஜஸ் என்னான் சூரா தௌபாவுல மெசேஜ் எல்லாம் தலை சொன்ன சகோதரர்கள் சமான் ஆக பயங்கரமான காலம் அம்மன் பாதத்தில் அசராத்துகளும் இல்லை ஒரு விதமான ஒரு விதமான குழப்பமான காலத்தில் வாழ்ந்துட்டிருக்கிறோம் பிரச்சனையான காலத்தில் வாழ்ந்துட்டிருக்கிறோம் இமானுடைய உழைப்பு மங்கி போகிற காலம் என்னென்று விளங்குதில்லை எப்படி செஞ்சுக்கிறேன் விளங்குதில்லை எல்லாத்துலேயுமே பிரச்சனை ஆயிக்குது எல்லாத்துக்கும் காரணம் இம்மானுடைய உழைப்பை பின்னால் போட்டுட்டு நாங்கள் எங்கள்ட சில சில துணியாவுடைய தர்த்தீவுகளை முன்னால் போட்டதுனால நாங்கள் தோல்வியை நோக்கி ஒரு சின்னேஜ் பயம்ல கிடைத்தாலும் நாங்கள் பயப்படாம இப்போ இந்த கண்ணியமான அல்லாஹ விளங்கக்கூடிய உழைப்பு வழி வேலை சோல் செஞ்சுட்டோம் நிச்சயமா அன்னைக்கு எல்லாரும் கைகட்டிக்க போறோம் நாங்க போறதே சாவிலாதான் அல்லது ஒருப்புறப்பட்டீர்கள் எனவே மேலான பெரியார்களே சகோதரர்களே உலகத்துல பெரியோர் அசை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச அட்டாக் பண்ணாம அலமது வேலையில கழிப்போம் நிச்சயமா எங்கட கால நேரத்தை கழிப்போம் நடக்கும் நடக்கும் கழிங்கு போன காலத்தை பத்தி கவலை ஒன்று வரும் கழிய போற காலத்தை பத்தி பயம் ஒன்று வரும் எங்கட கால நேரம் செலவழிக்கப்பட்ட வேலை செய்ய தொடங்கினா வேலையை சரியா செஞ்சுப்பட்டால் எங்களை பார்த்து சொல்லுவோம் உடம்புக்குள்ள வரும் கழிய போற காலத்தை பத்தி பயம் ஒன்று வரும் அப்போ மிருகம் மாதிரியில வாழ்ந்தேன் இப்படியா திண்டுற இப்படியா உடுக்குற இப்படியா உடிக்கிற மிருகம் மாதிரியா திண்டிக்கிறேன் இப்படி தின்னப்படாத இதுக்குறோம் கொஞ்சம் காலமும் நல்லா முறையா நபி நபி சாப்பிட்ட மாதிரி அன்பு நபை காட்டு தந்த மாதிரி சாப்பிட்டுணும் இது வரும் கதையோட தொழிலோட நாட்டோட ஊட்டோட மனைவியோட பிள்ளைகளோட மிதமான புதினமான ஒரு அசரோண்ட வச்சுக்கிறான் அல்ல தியாகத்தோட மனசுக்கு வாரத்தை விட்டுக் கொடுத்து ராகத்தை விட்டுக் கொடுத்து எங்களுடைய எல்லா இன்பத்தையும் விட்டு கொடுத்து வரைகிற இன்பங்களை விட்டுக் கொடுத்து அருமையினா விட்டதுனால உம்ம மாதிரி ஆதலும் விட்டுக் கொடுத்து சொந்த பணத்தை செலவழித்து கொஞ்சமா எடுத்துட்டு வீண் செய்யாம பெருமை வந்துடாம வெள்ளி என்றால் நிச்சயமாக மவுத்து டே பார்ப்போம் நிச்சயமா நிம்மதியா சந்தோஷமா அவங்க வந்து பயப்படுவானு பயப்படுற கட்டத்தில் என்ன இப்படி கெஞ்சி கஞ்சி கேட்கிறாங்க பேசுறாங்க என்ன பேசுறாங்க இறங்கி பாருங்க போங்க செலவழிக்கு பாருங்க மதுரை அனுபவிச்சு பாருங்க நான் அரசியலி பைட்டிமுடி வளங்களை விளங்குற நீங்க வாழ்ந்த வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்து காரி துப்பிட்டு வேறொரு பேசிக்குவார்கள் கவலைப்படுறார்கள் நிறைய பேர் எப்படி எல்லாம் பேசுறாங்க யோசிக்கிறீங்களா நல்லவுக்குத்தான் கை இதை விளங்கும் மஷூரா ஓட தாரு கெளிமின் இல்லங்களே அந்த ஏழு பேர் ஒருத்தர் எழுப்பி விளக்கம் எலும்பி உள்ளத்துல ஒரு உறுதியை போட்டான் ஏழு பேர் வெளியே போனார்கள் முன்னூறு வருஷம் அவங்களை நாயம் பாதுகாப்பா இந்த சம்பவத்தை எழுதுறேன் முன்னூறு வருஷம் பாஜகப்பட்டாங்க பூமி அவங்களோட மாமிசத்தை எலும்ப சாப்பிட அமைக்க வேண்டும் மண்ணு சாப்பிடப்படாதுன்றது நீக்கி அப்படி தூக்கி தி நாய் பாதிச்சால் என்ன பிறல் ஆனங்கள் சும்மாடத்துல சொல்லப்படுது ஏழு எ மாதிரி மூத்த வாலிபர் எளி மாதிரி உமர் பின் அப்துல் அஜீஸ்லா முடிச்சுக்குவோம் குடும்ப ஜப்படுத்தேன் என்ன நடந்துச்சு கண்ணியமானவனும் இப்படி இப்படி நிறைய விஷயங்களை கேட்டுட்டு சொன்னாங்க நாட்டம் எடுத்து அவங்க பத்தி சொல்றதுக்கு தாருமே இல்லை வமத்து ஜமீன் வமத்துல் খবর ഔல் மவுதுன்னு சொன்ன மாதிரி قبرக்குள்ள நின்ற அந்த செய்திகள் மௌத்தா போய்widetildeச்சு அதனால ஃபயாதா இலி அன் உனாஸின் மழவு சென்று போன அப்படிப்பட்ட ஜனாதாவ பத்தி பேசக்கூடிய மனித கோடிகளே ஷமாலக ஃபீமா மழவு உத்தபர் சென்று போனவர்களிலே உனக்கு ஒரு படிப்பினக் இடையா தான் சொல்லிட்டு அவங்களும் மௌத்தா போனா இதானே கர முடிவு அந்த முடிவுக்கு முன்னால தேரவும் இன்ஷா அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை பேசணும் கேட்டமோ khalaas aur amal senji allah dar likawam rindawam adanji allah vargalaga walna maranika allah taala tawfik chewanaga subhanallah bihamdihi subhanallahu wa bihamdik ishhadu an la ilaha to moon lectures visit slhub.com